தொண்ணூற்றி அபோஜூரை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் ஒருவரை பார்த்தேன் அவரின் கருத்துப்படியே மக்கள் நடந்து கொள்கிறார்கள் அவர் என்ன சொல்கிறாரோ அதனை மக்கள் உடனே ஏற்று நடக்கிறார்கள் நான் இவர் யார் என்று கேட்டேன் மக்கள் இறை தூதர் என்று கூறினார்கள் இறை தூதர் அவர்களே அழைக்க சலாம் என்று இரண்டு தடவை கூறினேன் உடனே அவர்கள் அலைக்கலாம் என்று கூறாதீர் அலைக்கலாம் என்பது காணிக்கையாகும் என்று கூறுவீராக என நபி அலேவசம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் தானே இறை என்று கேட்டேன் ஆம் அல்லாஹ் எத்தகையவன் என்றால் உமக்கு ஒரு தீமை ஏற்பட்டு அவனிடம் நீர் முறையிட்டால் உம்மை விட்டும் அவனை நீக்குவான் ஒருவரிடம் உமக்கு பஞ்சம் ஏற்பட்டு அவனிடம் நீர் துவா செய்தால் உமக்கு அவனே பூமியில் விளையச் செய்வான் ஒரு வாகனம் தொலைந்து அவனிடம் நீர் துவா செய்தால் உமக்கு அவன் திருப்பி தருவான் அத்தகைய இறைவனின் தூதர் நான் தான் என்று நபிசல்லு அவர்கள் கூறினார்கள் எனக்கு ஏதேனும் கூறுங்கள் என்று கூறினேன் எவரையும் நீர் திட்டாதீர் என்று கூறினார்கள் அதன் பின் அதாவது அவர்களின் உபதேசத்திற்கு பின் எந்த ஒரு சுதந்திரமானவரையோ அடிமையையோ ஒட்டகத்தையோ ஆட்டையோ நான் திட்டியதே இல்லை மேலும் நபிசல்ல அலிஹிவாசல்ல அவர்கள் எந்த ஒரு நற்செயலையும் லேசாக எண்ணிவிடாதீர்கள் நீர் உன் முகத்தை முகம் அலர்ச்சியுடன் வைத்த நிலையில் உன் சகோதரனிடம் நீர் பேசினால் அதுவும் நற்செயல்தான் உன் வேட்டியை பாதி கெண்டை நீர் உயர்த்துவீராக உம் வேட்டியை தரை கூட்ட துங்க விடுவதை எச்சரிக்கிறேன் அது பெருமையை சேர்ந்ததாகும் நிச்சயமாக அல்லாஹ் பெருமை கொள்வதை விரும்ப மாட்டான் குறை கூறினால் அவன் விஷயமாக நீர் அறிந்து கொண்டதைக் கொண்டு அவனை பற்றி நீர் குறை கூறாதீர் நிச்சயமாக அதன் கெடுதி அவன் மீதே உள்ளது என்று நபி சொல்லு அலிஹி வசல்ல கூறினார்கள் அபு தாவோத் நான்கு பூஜ்ஜியம் எட்டு நான்கு திருமிதி இரண்டு ஏழு இரண்டு ஒன்று இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள்